நட்டணி நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலுமையிலும் தத்தியம் செய்ய தேவையான பொருட்கள் வேக வைத்த சாதம் தேவையான அளவு உப்பு ருசி கேற்ப வெண்ணெய் ஒரு ஸ்பூன் பால் ஒரு கப் தயிர் கால் கப் குக்கும்பர் ரெண்டு கேரட் ரெண்டு மாதுள முத்துக்கள் திராட்சை ஒரு ஸ்பூன் நெய் முந்திரி தேவையான அளவு கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்த மருப்பு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் கால் ஸ்பூன் செய்முறை முதல்ல நல்லா சாதத்தை பழைய வைக வச்சு ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கணும் அதில் கூட டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு கலந்து விட்டுணும் உப்பு கலந்துட்டு வெண்ணெயை போட்டுடணும் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கணும் நல்லா கலந்துட்டு பால் ஊற்றிடலாம் பால் தேவையான அளவு நான் ஒரு கப் சொல்லிக்க நீங்கள் ரைஸ் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பால் கலந்துக்கோங்க கலந்துட்டு கால் கப் தயிர் ஊற்றுங்க கால் கப் தயிர் ஊற்றிட்டு உடனே சாப்பிட்றந்தா கொஞ்சம் கூட கூட தயிர் ஊற்றிக்கலாம் அதை எடுத்து வச்சு சாப்பிட்டா கால் கப் ஊற்றினா போகிறோம் அதுவே கொஞ்ச நேரத்தில் நல்லா தூஞ்சிரும் கால் கப் தயிர் ஊற்றிட்டு இந்த குக்கும்பர் பொடியாக நறுக்கி அதில் கலந்துவிடுவோம் கேரட்டு பொடியை நறுக்கி கலந்துட்டு மாதுள முத்துக்கல் போட்டுடுவோம் குக்குமர்லாம் கலந்த உடனே நல்லா பசங்க விட்ருவோம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மாதுல முத்துக்கல் இதராட்சியை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் நெய் விட்டு நெய் உரிக்கினதும் முந்திரி போட்டு தாளித்து முந்திரியை மட்டும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருவோம் அந்த நெய்லேயே கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் உளுத்தம் பருப்பு போட்டு கடலை பருப்பு போட்டு வறுத்துருவோம் வறுத்துட்டு பெருங்காயத்தூர் போட்டுட்டு ஸ்டவ் பண்ணிடலாம் எடுத்து வச்சு கொட்டி மிக்ஸ் பண்ணிட்டோம் சூப்பரமான தயார் இது பாத்தீங்கன்னா கோவில்ல அப்புறம் கல்யாண சத்திரத்துல கிடைக்கிற குடுக்கறாங்களே அந்த தயிர் சாதமாதிரி இருக்கும் சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவங்களையும் சந்திப்போம்